நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம எனக்கு செய்யப்போறது பருப்பு ரசம் செய்ய தேவை பொருட்கள் தோரம் பருப்பு கால் இழக்கு தக்காளி மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு பற்கள் ரெண்டு மஞ்சப்பிடி கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை முதல்ல மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு இடிச்சு வச்சிருவோம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தோரம் பருப்பு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு தக்காளி பழம் போட்டு மஞ்சள் பிடி போட்டு பெருங்காயத்தூள் ரெண்டு செட்டிக்கு போட்டு அதை நல்லா வேக வச்சுருவோம் நல்லா வெகுந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ஆரினதும் மீதி இருக்க ரெண்டு தக்காளி பழத்தை பெழிஞ்ச மாதிரி பேஞ்சு விட்டுட்டு அந்த பருப்பில் இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி ருசிக்கேற்ற மாதிரி உப்பு கலந்து வச்சிருவோம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு காஞ்சு மிளகாய் கிளியை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அடிச்சுட்டு பெருங்காயத்தூள் போட்டு பொறிஞ்சதும் இந்த வேக வச்சு வச்சுருக்க இந்த பருப்பு தண்ணியோடு அதில் கொட்டி கொதிக்க விடுவோம் இந்த மிளகு சீரகம் இடி பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சிருக்கோம் இல்லையா தூக்கி இதில் கொட்டி நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கருவேப்புல கொத்தமல்லி தூத்து இறக்கணும் சூப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்தி பருப்பு ரசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்